வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் தங்களுக்கு தேவையானவற்றை தாமே தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு குண இயல்புடையது அதே போல தம்மோடு எந்தெந்த விலங்குகளை எந்த அளவில வைத்திருக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறதுலயும் தலைசிறந்து விளங்குதுங்க இப்ப பாத்தீங்கன்னா வீட்டு விளங்கா நாய் அப்படிங்கிற ஒரு விலங்கு நம்ம பழக்கி வச்சிருக்கோம் அது இன்று நேற்று மனித குலம் தொடங்கிய காலத்திலிருந்து நாய் அப்படிங்கிற ஆதி காலத்தில் பழக்கி இருந்தால் நாமும் அந்த குரங்கைத்தான வீட்டுல வச்சிருப்போம் ஆனால் அவர்கள் ஏன் அந்த குரங்கை பழக்கவில்லை அப்படின்னா அந்த காலத்துல குரங்கு இல்லைன்னு அறுத்து இல்லைங்க நாயிடம் ஏதோ ஒரு தனிச்சிறப்பு இருந்தது அதை மனிதன் அறிந்து அதனை தம்மோடு வைத்திருந்தான் அப்படிங்கறது பொருள் அந்த நாய்கிட்ட இருக்கிற தனி சிறப்பு என்ன அப்படின்னா ஒருவர் நாயை வளர்க்கிறார் என்றால் நாய் அந்த முதலாளிக்கு உண்மையாக இருக்கும் அதுவும் அந்த முதலாளி எவ்வளவு கெடுதல் செய்திருந்தாலும் கூட இதுவே ஒரு குரங்கை வளைத்து நீங்கள் கல்லை எடுத்து அடித்து அடுத்த நாள் பக்கத்துல கூப்பிட்டீங்கன்னா வராது ஆனா அந்த நாய்க்கு ஒரு வேளை நீங்கள் உணவளித்திருந்தால் கூட உங்களோடு மிக பாசமாக உங்களோடு நெருங்கி பழக இது எதனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய அல்லது நாம் அனுபவித்த நன்மைகளை நாம் என்றைக்குமே மறைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது அதே நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை உடனடியாக நாம் மறந்துவிட வேண்டும் அப்படிங்கிற பாடத்தையும் இந்த நாயகிட்டிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஆக இந்த ரெண்டு குண இயல்பும் நமக்கும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு குண்புறது அவ்வாறுதான் பெரும்பாலானோரும் அப்படித்தான் வாழ்கிறோம் ஆனால் கால சூழ்நிலையில் ஒருவர் செய்த நன்மையினை மறந்து அவர் செய்த தீமையே நம் கண்முன்னே வந்து நிற்கிறது அந்த பழக்கத்தை மாற்றிவிட்டு ஒருவரால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையினை மனதில் வைத்து அவரோடு பழக வேண்டும் அவர் ஏதோ சில காலகட்டத்தில் மனதில் வைத்திருந்தோமானால் மற்ற மனிதர்களிடத்திலே மிக அன்பாகவும் பாசத்தோடும் பழகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இதைத்தான் வள்ளுவர் சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொல்லுவார் ஒருவர் செய்த நன்மையினை நாம் எப்பொழுதுமே மறந்துவிடக் கூடாது அதே ஒருவர் செய்த தீமையினை அந்த கணமே செய்த கணமே மறந்துவிட வேண்டும் அவ்வாறு மறந்து நாம் வாழ்ந்தோமானால்தான் மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும்னு திருவள்ளுவர் சொல்லுவார் அதே நாமும் நம் அருகாமையில் இருக்கக்கூடிய அல்லது நம்மோடு பழகக்கூடிய அத்தனை பேரிடமும் அவர்களுடைய நல்ல குணங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு தீய செயல்பாடுகள் இருந்தால் அதனை மறந்து மற்ற மனித பழக கற்றுக்கொள்ள வேண்டும் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் பதினொன்று செய்றிதல் குரல் எண் நூற்றி எட்டு நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றையே மறப்பது நன்று மீண்டும் குரல் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றையே மறப்பது நன்று இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி